अस्मदाचार्य ியமியம் அச்ச பயன்ேரும் பூவாச்ச பிரயணோத்து தம தமி பிராசம் முமுர்வரமே ம்ாஷமாய தமசோமாய மருத்தோர்மாய சாத்தி ஷாத்தி ஷாந்தி நமஸ்காரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈஷாவாசிய உபனிஷத்துல முதல் மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் நான் மந்திரத்தை வாசிச்சுட்டு மீனிங் போயிடலாம் ஈஷா வாசியா ओम ஜித்திம் <coughs> சிரவணம் மனனம் முடிச்ச பிறகு நிதித்தியாசத்துல இருக்கிறவனுக்கு பாவனா சொல்லப்பட்டிருக்கு என்ன பாவனா அப்படின்னா நீ பார்க்கிற எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாரு இதுதான் கமெண்ட் நிதித்தியாசனத்துல ஞான நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்காக தன்னில தான் நிற்கிறதுக்காக எந்த முமுட்சுவானவன் ஆத்ம தியானத்தை பண்றானோ அந்த ஆத்ம தியானத்துல பாவனை சொல்லப்பட்டிருக்கு என்ன பாவனை பார்க்கிறத எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார் நாம ரூபத்தை எல்லாத்தையும் உதாசீன பாவத்தோட பாரு அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ண எல்லா நாம ரூபங்களும் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா பொய்யானது அதுக்கு கீழே ஆதாரம் எது வெறும் அந்த பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் அப்படிதான் பார்க்கணும் பிரம்மமாதான் பார்க்கணும் பாவயாமி சதா வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதை பாவம் பண்ணணும் பிரம்ம பாவயாமி பிரம்மத்தையே பண்ணிக்கிட்டே இருக்கணும் சதா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேன தெக்தேன புஞ்சிதா நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த நாம ரூபத்துல இருக்கக்கூடியத தியாகம் பண்ணாம அதோட அதிஷ்டானத்தை நீ பாவிக்க முடியாது மண்ணு அதை பிராப்தி பண்ணணும் அப்படின்னா சட்டிப்பானன்ற தியாகம் பண்ணணும் தங்கம் சத்தியம் அப்படின்னா ஸ்வரணம் சத்தியம் அப்படின்னா ஸ்வரணத்துக்கு மேல இருக்கக்கூடிய நாம தியாகம் பண்ணணும் இந்த ஜகத்து பூரணமா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாம இருக்கு இதுக்கு ஆதார தத்துவம் எது அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ் அவர் தான் ஈஸ்வரனா இருக்கிறது எல்லா இடத்துலயும் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் இல்லாம இந்த ஜகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்ப இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் விதவிதமான நாம இருக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் கான்சியஸ்னஸாக தான் இருக்கும் ஆத்ம இருக்கும் பிரம்ம தான் இருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் இந்த மேல விதவிதமா வேஷம் போட்டிருக்கு அப்ப எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு இந்த நாமரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்ய இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு சொல்லுது மாகிருதா கசியம் இந்த தன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லோபம் இருக்கு ஆசை இருக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு அநாதி ஜென்மத்தில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு அப்ப அதனால நீ சதா வந்து பாத்தீங்கன்னா இந்த தன விஷயத்திலேயே கால்குலேட்டிங்லயே இருந்த அப்படின்னா அப்ப அந்த பார்க்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தன விஷயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஏ நிதித்தியாசனத்தில் இருக்கிற சன்னியாசியே நீ என்ன பண்ணு யாரோட தனத்துக்கும் ஆசைப்படாது உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் தான் எல்லா தனத்துக்கும் ஆதாரமா இருக்கு அப்ப நான் நான் நான் நான்குலேயே நில்லு நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த தன விஷயத்தில் ஆகாங்க படவே படாது அப்படின்னு இந்த முதல் மந்திரம் சொல்லுது இதுல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் நம்ம பாஷ்யம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பாஷியத்துல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்திருக்கோம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா மத்த மதங்களுக்கும் இந்த வேதாந்தத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா லோக்கத்துல இருக்கிற எல்லா மதங்களும் ஈஸ்வரனை என்ன பண்ணுது அப்படின்னா எங்கேயோ இருக்கார் தனக்கு வேறா இருக்கார் அப்படின்னு சொல்லுது நல்லா தெரிஞ்சுங்க இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா மதங்களும் ஈஸ்வரனை எங்கேயோ சொல்லுது நம்ம இந்து மதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது நிறைய மதங்கள் இருக்கு அதெல்லாம் ஆக்சுவலா என்னன்னா பாதியை மட்டும் கட்டன் பேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு கிரந்தம் வாசிக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபுல்லா பூரணமா பார்க்கணும் நம்ம சனாதன தர்மத்துல புராணங்களா இருக்கட்டும் எல்லா இதிகாசத்திலையும் புராணத்திலையும் என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஈஸ்வரனை ஃபைனலா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல நமக்கு பேதம் இல்லாம இருக்கார் அவர் மட்டும்தான் இருக்காருன்னு எல்லா புராணங்களும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாம ரூபத்துல ரொம்ப அபிமானம் இருக்கும் குட்டிங்க தானே சின்ன சின்ன குழந்தைங்க தத்துவத்தை வந்து சர்வத்திலையும் தத்துவத்தை பார்க்க முடியாதுன்னு வியாசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வேதத்தோட அத்வைத சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு நிறைய உருவகம் பண்ணிருக்கு உருவகம் என்ன அர்த்தம் போட்டிருக்கு சைத்தன்யத்துக்கு வந்து பெருமான் விஷ்ணு பெருமான் விநாயகர் கணபதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் அப்படின்னு அநேக தேவத்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸுக்கு மேல மாஸ்க் போட்டிருக்கு மாஸ்க போட்டு அதை உபாசனை பண்ணி பண்ணி நாம ரூபத்தை உபாசனை பண்ணி பண்ணி பண்ணி லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அந்த நாம ரூபத்தை எடுத்துடணும் இதுதான் கான்செப்ட் எல்லாத்துலயும் ஆனா என்ன பண்ணிட்டோம் நம்ம கேட்டீங்கன்னா அத்தியாரோபம் பண்றது சூப்பர் இம்போஸ் சாஸ்திரம் பண்ணுது கான்சியஸ்னஸ்க்கு மேல ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அது சூப்பர் இம்போஸ் அதுக்கப்புறம் அது லாஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் நெகேட் பண்ணும் இப்ப என்ன பண்ணிட்டோம் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் போக்கஸ் எங்க இருக்குன்னா வெறும் அந்த அத்தியாரூப்பம் சொல்லக்கூடிய அந்த சூப்பர் இம்போஸ்ல மட்டும் நின்னாச்சு அந்த நாமரூப்பத்தை நெகேட் பண்றது இருக்குல்ல அந்த நாமரூப்பத்தை வந்து நீக்கிற காரியத்தை நம்ம நம்ம எல்லாமே மறந்துட்டோம் அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான் இருக்கு அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்கு சாஸ்திரத்துல வேதாந்த சாஸ்திரத்துல இப்ப நம்ம படிக்கிறவங்க என்ன பண்ணணும் சுத்த பிரம்ம தத்துவத்தை அடையணும் அப்படின்னா நான் அந்த பிரம்ம தத்துவமா இருக்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மேல இருக்கிற நாமரூபத்தை தியாகம் பண்ணாதான் முடியும் நாமரூபத்தை தியாகம் பண்ணாம அந்த உள்ள இருக்கக்கூடிய வாஸ்தவ யதார்த்த சுரூப்பத்தை தர்சனம் பண்ண முடியாது அதனாலதான் டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம் பிராத்த இந்த ஆத்ம தத்துவம் வந்து வாக்குக்கு மனசுக்கு எட்டாதது ஏன் அப்படின்னா அது சப்ஜெக்ட் நான் தான் நான் தான் போது இந்த தேகம் இல்ல மனசு இல்ல புத்தி இல்ல இந்த ஜெகத் இல்ல அப்ப இத எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நானே அடை அடையணும் அப்படின்னா நான் பிராப்தமா இருக்கேன் நான் நான் நான் சதா பிராப்தியாவே இருக்கேன் பிராப்தி பண்ணப்பட்ட வஸ்து நான் புதுசா நான வந்து பிராப்தி பண்ண வேணாம் அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா நான மறைச்சுக்கிட்டு நானுக்கு மேல என்ன இருக்கு அநேக நாம இருக்கு அப்ப நான் சொல்ற கூடிய ஆத்மாவை பிராப்தி பண்ணணும்னா ஒரே ஒரு மெத்தேடு எல்லா வேதங்களும் ஒரே ஒரு மெத்தேடுதான் சொல்லுது என்னது என் நேத்தி நேத்தி நிகமா அவ் நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஆத்மா கன்னியமா இருக்கிற நான் நான்ல நிக்கிறதுக்கிட்டு எனக்கு கண்ணியமா இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும் நேத்தி பண்ணணும் நேத்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மிச்சம் இது இல்லைன்னு சொல்ல முடியாம யார் இருப்பா நான் மாத்திர மிச்சம் இருப்பேன் அப்ப நாளை அடையறத்துக்கு ஒரே மெத்தட் தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த நேத்தி பிரக்ரியா மட்டும்தான் இருக்கு எல்லாத்தையும் விளக்குதல் அப்படின்னு அதுதான் தியாகம் தியாகம் எங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார நிதித்தியாசனத்துல இருக்கிற என்ன பண்ண போறான் எல்லாத்தையும் தியாகம் பண்ண போறான் கீதால வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் சாப்டர்ல சொல்றார் தியாகா சாந்தி அனந்தரம் வார்த்தை டுவெல்த் சாப்டர்ல இருக்கு தியாகா சாந்தி அனந்தரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான் மோக்ஷம் எது என்னுடைய ஆத்ம சுரூபம் அதுதான் மோட்சம் அப்ப தியாகம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சித்திக்கவே சித்திக்காது மகாநாராயண உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது தியாகே நைக்கே மந்திரம் சொல்லுது தியாகத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தத்தன்மையானது பிராப்தியாகும் அப்படின்னு அப்ப அமிர்தத்தன்மை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ந கருமனான பிரஜயாதனே நியாகே அமிர்தத்வமான உங்களோட புக்கில் வந்து எழுபத்தி ஒன்பதாவது பேஜ்ல போட்டிருக்கு எடுத்து செகண்ட் பேராகிராஃப்ல பாத்துக்கலாம் கைவல்ய உபநிஷத்துல இருக்கிறது மூணாவது மந்திரம் இது நான் மகாநாராயண உபனிஷத்துலயே இருக்கு நிறைய இடத்துல இருக்கு ந கருமனா கருமத்தினால் ஆத்மாவை அடைய முடியாது அதே மாதிரி ந பிரஜையா நிறைய குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு எல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும் அடைய முடியுமா அடைய முடியாது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அடைய முடியாது தனத்தை வச்சுக்கிட்டு பிராப்தி பண்ண முடியுமா ஈஸ்வரனை எவ்வளவு தனம் இருந்தாலும் இந்த பரமாத்மாவை பிராப்தி பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகேனைக்கே அமிர்தத்துவமான தியாகத்தினால மட்டும்தான் இந்த ஆத்மாவை அடைய முடியும் அப்ப எல்லா மந்திரங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு கீதாவா இருக்கட்டும் உபரிஷதங்களா இருக்கட்டும் நான பிடிச்சுக்கிட்டு நானுக்கு அந்நியமா இருக்கிற சர்வத்தையும் தியாகம் பண்ணணும் அப்ப அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவமா இருக்காரு அப்ப ஆதார தத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும் அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட அதுக்கு மேல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து போடணும் அதுக்கு பேருதான் தியாகம் அப்ப தியாகத்தினால மட்டும்தான் அடைய முடியும் அப்படினா வெளியில இருக்கிற சந்யாசம் இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேச போறோம் ஆச்சாரியர் பாசியத்துல சொல்ற இங்க சொல்லுது வந்து தெக்தேன தேன தெக்தேனா தியாகத்தினாலதான் முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப தியாகம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்த ஞானத்தை கூட நம்ம கிரகணம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி தத்துவத்துல நிக்க முடியும் தத்துவத்துல நிக்க முடியாது அப்ப தத்துவத்துல நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியாகம் ரொம்ப அவசியம் அதனால நீ என்ன பண்ணா தியாகத்தினால் உன்னை நீ காப்பாற்றி கொள்வாயாறு அப்படின்னு இருக்கு தன விஷயத்துல ஆகாங்க வைக்காத எதிர்பார்ப்பு இல்லாம இதுதான் ஆச்சரியர் சொல்லும் என்ன பண்றாரு அப்படின்னு இந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்ன கான்செப்ட் ஈஸ்வரன் கான்செப்ட் என்ன அப்படின்னா மத்த மதங்கள்லாம் ஈஸ்வரன் எங்கேயோ ஹெவன்ல இருக்கார் வயல கைலாயத்துல அவை இருக்கார் ஆனா வேதம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபி அவர் இடம் இந்த லோக்கத்துல ஒரு எம்மம் கூட இல்லை அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கார் ஆனா அனுபூத்தி எங்க பண்ணணும் ஈஸ்வரனை நம்ம எங்க அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஹதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்ணணும் அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஹதயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு என்ன பண்றாரு பண்றாரு ஈஸ்வரன் மாஸ்டர் கமாண்டர் இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் அவர் கமாண்டரா இருக்கார் அவர் சொல்றபடிதான் இந்த லோகத்துல இருக்க சர்வ ஜீவராசிகளும் ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப முதல் இது வந்து ஈஷான்றதுக்கு அர்த்தம் கட்டளை இடுபவர் ஆள்பவர் ஈஷிதா மாஸ்டர் யாருக்கு மாஸ்டர் அப்படின்னு சர்வ ஜீவராசிகளுக்கும் அவர் தான் மாஸ்டரா இருக்கார் அவருக்குதான் பேரு பரமேஸ்வரன் அவருக்குதான் பரமாத்மான்னு பேரு சரி அவர் வந்து எங்க இருந்துகிட்டு எல்லார்த்தையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் வேற எங்கயாவது இருந்துகிட்டு பண்றாரா மோடி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்துட்டு கமெண்ட் பண்ற மாதிரி அவர் ஏதாவது எங்கயாவது இருக்காரா அப்படின்னா இல்ல இல்ல அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சகி சர்வம் இஷ்டே ஈஷ்டே சர்வசந்தூ நாம் ஆத்மாசன் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுடைய அந்தராத்மாவா இருக்கார் ஈஸ்வரன் எங்க இருக்கார் நான் நான் நான் நான் அந்த நானா இருக்கார் சகல ஜீவராசிகளுக்கும் நானா இருக்கார் தெரியல பாருங்க ஆச்சரியம் பாருங்க நமக்குள்ளாரே இருக்கார் நானா இருக்கார் ஆனா நம்ம என்ன பண்றோம் நானே அறியாம இருக்கிறோம் அப்ப எல்லா ஜீவராசிகள்லயும் நானாக இருக்கக்கூடியவர் பிரத்யேக ஆத்மாவா எக்ஸ்க்ளூசிவா இருக்கார் எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்றேன் சொல்றேன் சதா ஈஸ்வரன் எப்படி இருக்கார் சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார் பேசுறேன் கேட்கிற பாக்கற எல்லாம் பண்றேன் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா ஈஸ்வரன் இருக்கார் எப்படி வந்து பவர் சப்ளை இருக்கு பவர் சப்ளை இருக்கிறதால ஃபேன் ஓடிட்டு நாலு லைட் போயிட்டு இந்த லேப்டாப்புக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் செல்போனுக்கு கனெக்ஷன் இருக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு இப்ப நமக்கு என்ன தெரியுது எல்லாம் எரியுது அப்படின்னா எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பவர் சப்ளை இருக்கு கரண்ட் இருக்கு அதே மாதிரி இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்கிறேன் கேட்கிற அறியற சிந்திக்கிற எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பவர் சப்ளை யாரு அப்படின்னா அந்த ஈஸ்வரன் கான்சியஸ்னஸ் ஆந்துகிட்டு இதை ஆக்ட் பண்ணிட்டு இருக்க சந்நிதி மாத்திரமா இருக்க சன்னிக்கு மாத்திரம் அவருடைய பண்ணுது அப்ப நமக்கு தெரியணும் நான் இருக்க இதா ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சன் பண்ணுது அப்படின்னா உள்ள ஈஸ்வரன் இருக்கார் சைத்தன்ய ரூபமா ஈஸ்வரன் இருக்கார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் ஸ்பெஷலாக இருக்கு முண்டக்க உபநிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மந்திரம் இருக்கு முண்டக்க உபநிஷத்துல ரெஃபரன்ஸ் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை புரிஞ்சுக்குங்க ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்குங்க முண்டக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது முண்டக்கம் மூணு ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஒன்று ரெஃபரன்ஸ் போட்டுங்க எப்போ அது ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பண்றது ஒரு பின்னாடி வந்து நீங்கும் போது அப்படியே சமானம் சமானம் பரிசஸ்வஜாத்தே தயோரன்ய பிப்பலம்யோ அபிஷாக்கீத்தி அபிசாக்க சீத்தி ஒரு அருமையான மந்திரம் இது இந்த நம்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருட்சம் மாதிரி இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா சம்சார விரட்சம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம்தான் இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எதுனா இந்த ஹயம்ன்ற ஒரு பிரான்ச் இருக்கு ஒரு ஷாக்கா இருக்கு ஒரு கிளை இருக்கு இந்த பிரான்ச்சில் வந்து இந்த ஹயத்த வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன் ரெண்டு பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டு பட்சிகள் இருக்கு இதுல ஒரு பட்சி வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே அந்த மரத்தில் இருக்கிற எந்த பழங்களையும் சாப்பிடாம பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்ஷி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பழங்களையும் அந்த மரத்தில் இருக்கிற புளிப்பு இனிப்புன்னு எல்லா பழங்களையும் சாப்பிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நல்லவே இல்லை புளிக்கு இது கசப்பா இருக்கு அப்படின்னுது அப்புறம் நல்ல பழம் சாப்பிட்டு ஆஹா சூப்பராக இருக்கேன் நல்ல பழமாக இருக்கேன் இனிப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது ஈஸ்வரன் நம்மளோட ஹதயத்துல சதா பார்த்துக்கிட்டு இருக்கார் அபிஷாக் அபிஷாக்க அவர் எதையுமே போகம் பண்றது இல்ல பண்ணாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மளை போகம் பண்ணிக்கிட்டு இருக்க சம்சார துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நம்மள எல்லாத்தையும் சதா சாட்சியா இருந்து பாக்குறார் அப்ப என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார் ஹயத்துல இருக்கார் எப்படி இருக்கார் சாட்சி இருக்கார் நான் நான் சொல்றதுதான் சாட்சி இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி புரியலையே எனக்கு ரெண்டு பேர் எங்க இருக்காங்க ஒருத்தந்தன சாமி நான் இருக்க நமக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா உள்ள ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதா நான் வேதாந்தத்துக்குள்ளார வரும்போது நிறைய பேக்கறதுதான் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு உள்ள ரெண்டு பேர் ஃபீல் பண்றீங்களா இல்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னு கேக்குறேன் இந்த ரெண்டு பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு மந்திரங்கள் சொல்லுது நிறைய மந்திரங்கள் சொல்லுது இந்த இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பிரதிபிம்பாதம் அப்படின்னு பேர் இந்த மெத்தட் ஹிருதயத்துல ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பாதம் மெத்தட் ஒரு மெத்தட் பிரதிபிம்பம்னா என்ன அப்படின்னு இந்த ஹிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளக்ஷன் சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வர தத்துவம் பிரம்ம தத்துவம் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹயம்ன்ற கண்ணாடியில உள்ள வருது உள்ள வந்த மாத்திரத்துல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சிருக்கேன் இப்ப இந்த மிரர் இந்த மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதா ஹிருதம்னு வச்சிருக்கீங்க இந்த ரூம் ஃபுல்லா பிரகாஷம் இருக்கா ஒவ்வொரு எம் எம்லயும் பிரகாசம் இருக்கு அப்ப வெளியில இருக்கிற பிரகாசத்துக்கு என்ன பேருனா பிரம்ம தத்துவம் அப்படின்னு பேர் சுத்த பிரம்மம் அது எப்படிப்பட்டது சர்வ வியாபகம் ஆயிடுச்சா இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் இருக்கு இது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல படம் கொஞ்சம் எப்படி இருக்கு பிரகாசம் அதிகமாகுதா இந்த கண்ணாடியில மத்த இந்த ஃப்ரேம்ல இருக்கிற பிரகாசத்தை காட்டிலும் இந்த பிரகாசம் எப்படி இருக்கு நல்ல ஆக்சுவலா இதுலயும் அதே பிரகாசம் தான் இந்த ஃப்ரேம்லயும் அதே பிரகாசம் தான் இந்த கையிலயும் அதே பிரகாசம் தான் என்னோட உடம்புலயும் அதே பிரகாசம் தான் ஆனா இந்த கண்ணாடியில படம் போது இருக்கா பிரகாசமா இருக்கா என்ன பண்ணுது பிரகாசத்தை அதிகமான கிளாரிட்டியோட தெரியுது தெரியுது ஆனா இந்த கையில தெரியல இந்த ஆகல என்னோட தேகத்துல ஆகல என்னோட வால்ல வந்து படும் போது மட்டும் டிஃபரெண்டா இருக்கா இதுதான் நல்லா புரிஞ்சுங்கிறது கண்ணாடி மாதிரி அந்த ஹிரு நேற்று கேட்டிருந்தார் சுவாமி அந்த ஹிருதம்னா என்னது நம்ம சொல்ற ஹிருதயமா கண்டிப்பா நம்ம சொல்ற ஹிருதயம் தான் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சொல்றாரு மாமிச ஆக்காரம் புண்டரிக்காக்காரம் தாமரை மொட்டு இருக்கு பார்த்தீங்களா தாமரை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டா இருக்கும் போது குவிஞ்சு இருக்கும் இந்த தாமர மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா மலர்றதுக்கு முன்னாடி கவுத்து போட்டிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சு இருக்கும் இதுதான் நம்மளோட ஹிரதயம் இருக்கிறது ஒரு கைப்பிடி அளவு இவ்வளோதான் இருக்கும் ஹிருதயம் ஒரு கைக்குள்ளார இருக்கிற அளவுக்கு மாமிச பிண்டம் இந்த மாமிச பிண்டமா இருக்கிற ஹிரதயத்துல ஒரு சின்ன கடுகு அளவு ஸ்பேஸ் இருக்கு கடுகுன்னா சொல்றது கூட அல்ப அளவுக்காக சொல்றேஸ் அப்படின்னு பேருச்சா அந்த ஹிருத ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயாசம் எப்படிப்பட்டது இந்த மிரர் மாதிரி ஒரு சொச்ச தத்துவம் ரிஃப்ளக்ட் பண்றது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த பிரகாசம் இந்த லோகத்தை பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிற சர்வ இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மிரர்ல படுற மாதிரி ஹதயத்துல பட்டோன்னு பிரகாசிக்கு அதோட பிரகாசம் இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுல ரெண்டு அம்சம் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் எல்லாத்திலையும் படுற பிரகாசம் இதுலயும் படுது இம்மூவபிள் இதுல ரெண்டு பிரகாசம் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இம்மூவபுலா இருக்கு எதுலயும் மூவ் ஆகாம இங்க இங்க இருக்கிற பிரகாசம் என்ன இருக்கு இந்த ஃப்ரேம்ல இருக்கிற பிரகாசம் மூவ் ஆகல என் கையில என்னோட உடம்புல இருக்கிற பிரகாசம் மூவ் ஆகல இந்த வால்ல இருக்கிற பிரகாசம் மூவ் அதே மாதிரி இந்த கண்ணாடியிலயும் ஒரு பிரகாசம் இருக்கு அதுக்கு பேரு சாமானிய பிரகாசம் அதுவும் மூவ் ஆகாதது அந்த மூவ் என்ன அர்த்தம் ரியாக்ட் இல்லாம ஒரேக்கூப்பத்துல ஒரு பிரகாசம் இருக்கு இந்த கண்ணாடியிலும் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா வெளியில போகுது ஒரு பிரகாசம் ஒரு பிரகாசம் மூவ் ஆகுது இப்ப நான் காட்டுறேன் வருதா இந்த கண்ணாடியில இருக்கிற பிரகாசம் இம்மூவபுளா இருக்கு கண்ணாடியிலருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்ன ஆகுதுன்னா இப்ப நான் உங்க இந்த இதுலயே லேப்டாப்லயே நான் காட்டுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ணாடி அசைக்க அசைக்க என்ன ஆகுது அந்த ரிஃப்ளக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு கண்ணாடி மூவ் அந்த ரிஃப்ளக்ஷன் மூவ் ஆகிட்டே இருக்கு ஆனா கண்ணாடியில் இருக்கிற பிரகாஷம் மூவ் அதோட ரிஃப்ளக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூவ் நான் எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வச்சு பாருங்க வால்ல நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ரிளக்சன் பிரகாசத்துக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது இந்த பிரகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு ஜீவன் ஜீவாத்மா அப்படின்னு பேரு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகாம வெறும் இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய இம்மூவபிளா இருக்கிற பிரகாசம் சலனம் இல்லாத பிரகாசத்துக்கு பேரு ஈஸ்வர தத்துவம்னு பேரு மூணு சொல்லியிருக்க வெளியில இந்த ரூம் பிரகாசத்துக்கு பேரு பிரம்ம தத்துவம் இம்மூவபுள் வெளியில இருக்கிற பிரகாசமும் இம்மூவபிள் இந்த கண்ணாடியில இருக்கிற பிரகாசமும் இம்மூவபிள் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எது மூவபிளா ரிஃப்ளக்ஷன் ஆகுதோ அதுதான் ஜீவாத்மா அவன்தான் வந்து அந்த ஜீவாத்மா தான் ஒவ்வொரு தேகத்துக்கும் ஜென்ம மரணத்தை அடைஞ்சுகிட்டே இருக்கிறான் அப்ப புரியுதா மூணு ஐட்டம் இருக்கு ஒண்ணு ஜீவாத்மாக்கள் நீங்களும் நானும் ரிஃப்ளக்ஷன் சரி இது நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால் நான் காட்டிட்டேன் ஒரு வால்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு இந்த ஹிரதயத்துல இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தீங்கன்னா சொல்றோம் செல சில இடத்துல ஹிருதம் சொல்லுவோம் இந்த கண்ணாடியில விழுற இடம் என்னன்னா ஈஸ்வர தத்துவமா இம்மூவபிள் ஆகுது அது மூவ் ஆகுறது இல்ல அதுதான் ஒரு பக்ஷி அதுல இருந்து இந்த ரிஃப்ளக்ஷன் எங்க போகுது அப்படின்னா மனசுக்கு போகுது மனசுல பட்டோன மனசு சஞ்சலமா இருக்கு அப்ப ரிஃப்ளக்ஷனும் என்ன ஆகுது சஞ்சலம் ஆகுது அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல அது ரிஃப்ளக்ட் ஆகுது அப்புறம் தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ தேகத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளக்ஷன் நான் அப்படின்ற மனசுல இருக்கிற ரிஃப்ளக்ஷனை நான் அப்படின்னு நான் அபிமானிக்கிறேன் ஆயிடுச்சுங்களா அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவாத்மா ஆனா நான் சொல்றேன் ரிஃப்ளக்ஷன் வேறையா இல்ல ஒண்ணுதானே பிம்பத்துக்கு வேறா ரிஃப்ளக்ஷனுக்கு தனியா ஏதாவது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னா எந்த இருப்புத்தன்மையும் இல்லை எதை நம்ம ரிஃப்ளக்ஷன் நம்ம சொல்றோமோ அதோட ஒரிஜினல் இது பிம்பம் அப்ப இந்த கண்ணாடியில படுறதுதான் ரிஃப்ளக்ஷனோட ஒரிஜினல் இதோட வாஸ்தவம் இது எங்க இருக்கு அப்படின்னு இது இந்த கண்ணாடியில மட்டும் இல்லை இந்த பிரகாஷம் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு இதை தான் நம்ம சொல்றோம் சொல்லுங்கம்மா புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாதங்களை சொல்றோம் இருக்கிறது ஒரே ஒரே தத்துவம்னு புரியணும் நமக்கு ஒரே தத்துவம் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுது சாஸ்திரம் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல நாம அதாவது மாண்டுக்கியம் படிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் இன்னைக்கு ஸ்லோகங்கள்லாம் அதான் போயிட்டு இருக்கு நேற்று பாட்டம்லாம் அதான் போயிட்டு இருக்கு மாண்டுக்கியத்துல நான் மாண்டுக்கியம் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு அமிர்த்த பிந்து ஒரு உபனிஷத்து உங்களுக்கு ஏற்கனவே படிச்சு கொடுத்துருக்கேன் அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னாவது மந்திரம் சொல்லுது ஏக ஏவாத்மா மந்தவியோ ஆத்மா எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆத்மா தாங்க ஒரே ஒரு ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா அது எப்படி இருக்குன்னா பூத் ஆத்மா பூத்தே பூத்தேவிய வஸ்திதா ஒரே ஆத்மா தான் என்ன இருக்கு அப்படின்னா எல்லா பூத்தங்கள்லயும் எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு நான் சொல்றேன் ஒரு நூறு கண்ணாடி வைக்கிறேன் இது மாதிரி நூறு கண்ணாடியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சோன்ன இந்த பிரகாஷம் ஒரே பிரகாசம் தான் ரூம் ஃபுல்லா இருக்கிறது ஒரே பிரகாசம் தான் இந்த ஒரே பிரகாஷம் இந்த கண்ணாடியில எல்லா கண்ணாடியிலையும் தெரியுமா எல்லா கண்ணாடியிலையும் அந்த ஒரு பிரகாசம் எல்லா கண்ணாடியிலையும் தெரியும் ஒரு லைட் வட்ட லைட் ஒண்ணுதான் அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ணாடி இருக்கோ எல்லா கண்ணாடியிலையும் தனித்தனியா செப்பரேட்டா தெரியுது நம்ம நினைச்சுக்கிறோம் இது வேற அப்படின்னு நினைச்சா இதெல்லாம் வேற இல்லைங்க வெளியில இருக்கிற பிரகாசம் தான் இந்த கண்ணாடியில இருக்கு ஒரே பிரகாசம்தான் நூறு கண்ணாடி வச்சோன்னா நூறு பிரகாசமா அது எ தெரியுது நூறா தெரியுது அப்ப மீடியம் இருக்கோக்ஷன் கிரியேட் ஆகுது அப்ப மந்திரம் சொல்லுது இப்ப நம்ம பாவிக்க வேண்டியது என்ன பாவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிப்ளக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் நான் நினைச்சிருக்கேன் ஐயோ நான் தனி இல்லப்பா நான் தனியா பிரகாசம் இல்ல நான் ஒரு தனி கான்சியஸ்னஸ் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரன்தான் நான் இருக்கேன் ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்னோட புத்தியில இம்மபுலா சாட்சியா இருக்கிற ஈஸ்வரன் தான் அவரு வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா எல்லா தேகங்கள்லயும் அந்த ஈஸ்வரன் தான் வந்திருக்கார் அவரு தேகத்துல சொன்னீங்கன்னா அவருக்கு பேரு ஈஸ்வரன் தேகத்தை தாண்டி வெளியில சொன்னீங்கன்னா அவருக்கு பேரு பிரம்ம தத்துவம் புரியுதுங்களா வெளியில சொன்னா ரூம்ல இருக்கிற பிரகாஷம் கண்ணாடியில பண்ணும்போது அது வந்து கண்ணாடியில் எக்ஸ்ட்ரா பிரகாசம் ஆவது அதுக்கப்புறம் இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது மூணுமே என்னது பிரகாஷம் தானே ரிஃப்ளக்ஷனும் பிரகாசம் கண்ணாடியில இருக்கிறதும் பிரகாசம் இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிறதும் பிரகாசம் பிரகாசத்துல ஏதாவது பேதம் இருக்கானா பிரகாசத்துல பேதம் இல்ல மீடியத்துல பேதம் இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இதான் நம்ம சொல்றோம் நீங்களும் நானும் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நான் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கேன் இந்த நான் நான் சொல்ற கான்சியத்துல என்ன தத்துவம் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரிஜினல் பிம்பத்துக்கு வந்து கண்ணாடியில் இருக்கிறது இதுல இது இது அசைஞ்சுதுன்னா என்ன ஆகும் இது அசைஞ்சுது அப்படின்னா ரிஃப்ளக்ஷன் அசையும் அப்ப இதுதான் ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா நம்மளை ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஈஸ்வரன் உள்ள ஹிருதயத்திலிருந்து எல்லா ஜீவராசியும் ஆட்டி வைக்கிறார் எப்படி ஆட்டுறாருன்னா பிம்பமா இருக்கார் அவரு நான் இந்த கேமரால நான் தெரியற நான் கையை தூக்குனா கேமரால இருக்கிற பிரதிபிம்பம் என்ன பண்ணுது கையை தூக்குது நான் வந்து தலையாட்டின அப்படின்னா அந்த கேமரால இருக்கிற ரூபம் என்ன பண்ணுது தலைய ஆட்டுது ஒரிஜினல் யாரு நான் ஒரிஜினல் ஆனா கேமரால தெரிகிறது பிம்பிரதிபிம்பம் அப்ப பிரதிபத்துக்கு ஒரு சுதந்திரம் இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பம் ஒண்ணு வாஸ்தவத்துல இல்லவே இல்லை இந்த பிரதிபிம்பம் நான் தானே நான் தானே பிரதிபிம்பம் கண்ணாடியில தெரியற பிரதிபிம்பம் தான் தனியாக நினைச்சுக்கிச்சுனா என்ன அவன் பிராப்ளம் யோசிச்சு பாருங்க இப்ப எல்லா பிராப்ளமும் நடந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரதிபிம்பமா இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் நாவேற நாவேற நாவேற அப்படின்னு அந்த மீடியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பிடிச்சுக்கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் ஆக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பிரதிபிம்பம் நினைக்குது சாம்சங்ல போன்ல தெரியறதுனால அது நினைக்குது நான் சாம்சங்ல இருக்கேன் பெரியாள் நானு இல்ல இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கேலக்சில இருக்கேன் வேற ஒரு ஏ பிப்டின்ல இருக்கேன் நான் வேற அப்படின்னு ஒவ்வொரு போன்ல இருக்க பிரதிபிம்பமும் தனித்தனியா நினைச்சிருச்சா என்ன முட்டாள்தன யோசிச்சு பாருங்க ஒரே பிம்பம் ஒண்ணுதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்க எல்லாத்துலயும் நான் தனித்தனியா தெரியறேன் பரமம் சார்ந்தா தனித்தனியா தெரியறதுனால வேற வேறையாயிட்டாரா என்ன எப்படி ஆவாரு எது வேற டிஃப்ரெண்டான மீடியம் அப்ப மீடியம் மட்டும்தான் வேற வேற மீடியம் இது இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் ரிஃப்ளக்ட் ஆகிறதுக்கான மீடியம் இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல இதை காட்டிலும் அதிகமான ரிஃப்ளக்ஷன் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை காட்டிலும் மனசுல ரிஃப்ளெக்ஷன் அதிகம் புத்தில அதிகம் அத காட்டல வந்து எந்த ஈரன் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து இம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லா நம்ம பண்ற எல்லா காரியத்தையும் யாரு பாக்குற அப்படின்னா அந்த ஈஸ்வரன்ஸ் அப்படின்னா பண்ற சாட்சி ரூபத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கார் அப்ப ஜீவாத்மான்றது ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ளக்ஷன் இல்லாம ஒரிஜினல் பிம்பமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனை வெளியில சொன்னீங்க அப்படின்னா சர்வ வியாபகமா சொன்னீங்கன்னா பிரம்ம தத்துவம் இந்த மூணுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா மந்திரம் இருக்கு அருமையான மந்திரம் இருக்கு அமர்த்ததின் சொல்ல ஏக்க ஏவகி பூத்தாத்மா ஒரே ஒரு ஆத்மா தாங்க எல்லா தேகத்திலயும் இருக்கிற ஆத்மா நான் நான் சொல்றோமா இந்த நான் எத்தனை ஒவ்வொரு தேகத்திலயும் டிஃபரன் டிஃபரண்டா அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்ல இந்த எல்லா தேகத்திலயும் இருக்கக்கூடிய நான் ஒரே நான் தான் ஏக்க ஏவகி பூத்தாத்மா அது என்ன பண்ணது ஒன்னா இருந்துகிட்டு பூத்தே பூத்தே வியா ஒவ்வொரு ஜீவராசிலியும் அமீபால இருந்து ஈஸ்வரன் வரைக்கும் எல்லாத்துலயும் என்னவா இருக்குற மாதிரி தெரியுது வாஸ்தவத்துல தனித்தனியா அப்படின்னா வாஸ்தவத்துல செப்பரேஷனே இல்லைங்க எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நான் ஒரே நான் ஒரே கான்சியஸ்னஸ் தான் ஏகதா பகுதா சைவ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஏக்கமா இருக்கு அதுதான் அநேக்கமா அநேக்கத்தை பிராப்தி பண்ணதா இருக்கு எப்படி ஒரு திருஷ்டாந்தம் ஏதாவது சொல்லுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா மந்திரம் சொல்லுது திருஷ்யத்தே ஜலச்சந்திர வச்சு மனசுல எப்பவுமே வச்சுங்க ஒரே சந்திரன் சந்திரன் எப்படி இருக்கான் நல்லா பூர்ணிமால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முழு சந்திரன் இருக்கான் இந்த சந்திரன் வந்து வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தனா இருக்கான் அதே நேரத்துல நம்ம கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஜல பாத்திரங்கள் வச்சிருக்கமோ நல்ல மழை நல்ல மழை நான் நிறைய பானை வச்சிருக்கேன் எல்லா பானையிலையும் தண்ணி ஃபுல்லா இருக்கு அப்ப சந்திரன் மேல பார்த்தா ஒருத்த அதே நான் கீழே பார்க்கும்போது கிரவுண்ட்ல பார்க்கும்போது ஒவ்வொரு பாத்திரத்திலையும் இருக்கக்கூடிய ஜலத்துல சந்திரன் ரிஃப்ளெக்ட் ஆகிறான் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அநேகமா தெரியறான் எத்தனை பாத்திரம் இருக்கோ அத்தனை பாத்திரத்திலையும் தனித்தனியா தெரியறான் ஏகதா பகுதா செய்த்தம் தான் ஒரே ஆளாதா இருக்கான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அநேக்கமா ஆன மாதிரி தெரியலான் இப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் லோக்கத்து பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தேக தேகமா பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜீவராசிகள் எல்லாத்துலயும் தனித்தனியா ஆத்மா இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாம் அவர் வேற அவர் வேற நான் வேற ஜீவராசி எல்லாம் வேற வேறையா தெரியுது ஆனா எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை பாக்குற மாதிரி உள்ள பாக்குறீங்களோ அந்த உள்ள பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவெட்டா இன்ட்ரோவெட்டாக தத்துவம் ஒரே தத்துவம் நான மட்டும் பாத்தீங்கன்னா நானோட சேர்ந்து தேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அநேக தேகம் அநேக தேகம் அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜலச்சந்திரவத்தை ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அநேக்க சந்திரன் பிரதிபிம்பிக்குதோ அதே மாதிரி அநேக ஹிரதயம் ஒவ்வொரு பாடியிலையும் ஒரு ஹிருதயம் சின்ன பூச்சியா இருந்தாலும் அதுல ஒரு ஹிருதயம் அந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளக்ட் ஆகுது அநேகமா இருக்கிற மாதிரி நான் நான் நான் தெரிய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஈஸ்வரனையும் என்னையும் எப்படி பிரிக்கிறது ஈஸ்வரனுக்கும் இந்த ரிஷனுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னு மீடியத்தோட சேர்ந்தா அது ரிஃப்ளக்ட் ஆகுது மீடியத்தோட சேர்றன்னா அது பிம்பமா இருக்கு அதுக்கு பேரே இல்லை நல்லா தெரிஞ்சுங்க தேகத்தோட நான் சேர்ந்து இருந்தேன் ஜீவன் ரிஃப்ளக்ஷன் நான் தேகத்தோட சேராம இருந்தேன் அப்படின்னா நான் நானா இருந்தேன்னா நான் ஈஸ்வர தத்துவமா பிரம்ம தத்துவமா ஆயிடுறேன் நல்லா புடிச்சுங்க தேகத்தோட பரமஹம்சானந்தான்ற தேகத்தோட இந்த கான்சியஸ்னஸ் நான் நான் நான்ற கான்சியஸ்னஸ் இந்த தேகம்ன்ற பரமஹம்சானம் தான்ற தேகத்தோட சேர்ந்துச்சுன்னா நான் பர நான் வந்து என்ன ஆயிடுச்சு பரமஹம்சான் தாவா ரிஃப்ளக்ஷன் ஆயிடுச்சு இதே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் நான் இல்லை இது ரிஃப்ளக்ஷன் இது இல்லை இது பொய் அப்படின்னு இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிச்சு தியாகம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த நான் நானா நின்னுச்சு அப்படின்னா அது ஒன்னாங்க அப்ப அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி வந்து பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிறார் அப்படின்னா அந்த அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து எப்படி ஒரே ஒரு ஆத்மா தான் ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை தேகங்கள் அப்ப தேகங்கள் உண்மையா இருக்கா அப்படின்னா தேகமும் உண்மை இல்ல மண்ணுல கல்பித்தமா இருக்கிற சட்டிப்பானை மாதிரி கைத்துல தெரிகிற பாம்பு ஜீனும் இந்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அஜானத்தினால அந்த கைத்துக்கு மேல ரோப்புக்கு மேல தெரியுது ஆபாசிக்குது அதே மாதிரி இந்த நான்கிற ஆத்ம தத்துவத்துக்கு மேல இந்த இந்த தேகங்கள் இந்த ஜகத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது தெரியுது தோற்றமா இருக்கு காணல் ஜலம் மாதிரி மிருகதிருஷ்ணிக்கான்னு சொல்றோம் மிருகதிருஷ்ணிக்கா காணல் ஜலம் வாஸ்தவத்தை இல்ல தெரியுதா தெரியுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கயிறு சத்தியம் கைத்துக்கு மேல என்ன தெரியுது பாம்பு தெரியுது அதே மாதிரி இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானம் தாண்ட இந்த பாடியிலிருந்து ஆரம்பிச்சு புத்தி மனசு இந்திரியங்கள் இந்த தேகம் அது நான் பார்க்குற இந்த ஜகத்தெல்லாம் எங்க இருக்கு இந்த நானுக்கு மேல நான் எத்தனை ஒரே ஒரு நான் ஒரே நானுக்கு மேல இது எல்லாம் கல்பித்தமாயிருக்கு என்னவா இருக்கார் அப்படின்னு பேர் தான் உபனிஷத்து படிக்கும் போது கிளியர் ஆயிரணும் நிறைய பேருக்கு பிரம்மம்னா என்ன ஈஸ்வரன்னா என்னன்றது கன்ஃபியூஸ் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நான் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரம்மம்னா யூஸ் பண்ணும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வ பிரம்மத்தை வந்து ஈஸ்வரன் சொல்லும் ரெண்டும் என்ன அப்படின்னா சினானியம்ஸ் ரெண்டுமே ஒரே வார்த்தைகள் தான் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியது வரு ரூம் இருக்கிற பிரகாஷம் அந்த பிரம்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவம் ஜீவராசிகளோட ஹிருக்கும் போது அதுக்கு பேர் என்ன வந்துருது ஈஸ்வரன் ஒரே தத்துவம் தான் சொன்னீங்கன்னா ஈஸ்வரன் வெளியில சொன்னீங்கன்னா பிரம்ம தத்துவம் ஹிருதயம்னு வரும்போது அது நான் அந்த உபாதின்னு சொல்லுவோம் மீடியம் வந்துருது உபாதினா மீடியம் வந்துருது ஈஸ்வரன் அந்த பிரம்ம தத்துவத்தை வந்து மீடியத்தோட சேர்ந்து சொன்னீங்கன்னா ஈஸ்வரன் வந்துருது ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய அந்த மீடியத்தை உபாதியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஈஸ்வரன் சுத்த பிரம்மமா இப்ப நான் கண்ணாடியை காட்டுறேன் இந்த பிரகாஷம் கண்ணாடியில படுதா அப்ப ஈஸ்வரன் கண்ணாடியை எடுத்துர்றேன் அப்ப ஈஸ்வரன் என்ன ஆயிட்டாரு பிரகாசம் ஆயிட்டாருமத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ஹயத்துல ஈஸ்வரன் என்ன அந்தரியாமியா இருக்கார் அந்தரியாமின் என்ன அர்த்தம் தெரியுங்களா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு ஏவுகின்றார் யமனம் அந்த கரோத்தி இரியர்யாமி உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றேன் எங்க இருந்துகிட்டு இந்த ரிஃப்ளக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளக்ஷனுக்கு சொந்தம் இது இல்லை நான் கண்ணாடியில கேமரால பாக்குறேன் கையை தூக்குனா கையை தூக்குது காலை தூக்கணும்னா காலை தூக்குது யாரு இந்த பிம்பத்துக்கு அதீனமா பிரதிபிம்பம் இருக்கு பிரதிபிம்பம் சொந்தமா கையை காலை தூக்குமா நான் கை கட்டிக்கிட்டு இருக்கேன் பண்ண சொல்லு கேமரா பண்ணுமா நான் அசைக்கவே இல்ல கையா கை தூக்கும் கால தூக்குனா கால தூக்கும் புரியுதா அப்ப உள்ள இருக்கிற ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனா இருக்கிற பிரதிபிம்பமா இருக்கிற நம்மள எல்லாத்தையும் நம்ம கரும ஏத்த மாதிரி என்னோட தேகத்துல இருக்கோ எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லா ஜீவராசியோட ஹதயத்திலையும் அந்த பரமாத்மா ஒரே சந்திரன் மாதிரி இருக்கிற ஒரே பரமாத்மா எல்லா தேகத்திலையும் இருந்துகிட்டு அவங்கவுங்க கர்ம மாதிரி அத ஆக்டிவேட் பண்ற ஒரே கரண்ட் தான் பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரேதான் வந்துகிட்டு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே பவர் சப்ளை என் வீட்டுக்குள்ளார வர்றதும் ஒரே பவர் சப்ளை தான் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளார போகும்போது ஃபேனுக்கு உள்ளார போகும்போது ஆரம்பிச்சிருது லைட்டில் இருக்கும் பிரகாசத்தை கொடுக்குது கிரைண்டரில் போச்சுன்னா மாவு அரைக்கிது அயர்ன் பாக்ஸில் வந்து அயர்ன் பண்ணுது எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காரியத்தை பண்ணுது ஆனால் பவர் எவ்வளோ பவர் ஒரே பவர் அந்த அதே சைத்தன்யம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்குள்ளார இருக்கும்போது நான் சந்யாசி நான் ஆச்சாரியார் நான் அத்வைதி நான் உங்களுக்கெல்லாம் படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அதே சைத்தன்யம் தான் என்ன பண்ணுது பண்ணு பண்ணு படிச்சு கொடு படிச்சு கொடு எல்லாத்துக்கும் வேதாந்தத்தை சொல்லு அப்படின்னு உள்ள இருந்து இந்த வேஷத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு கொடுக்குது இதே சைத்தன்யம் தான் திருடனுக்குள்ளார இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ திருடு இதை இதை ஸ்டீல் பண்ணு அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக அவனை போக வச்சு எல்லாத்தையும் கொள்ளையடிக்க வைக்கிது கொலக்காரனோட இடத்திலயும் அதுதான் இருந்துட்டு கொல பண்ண வைக்கிது பிச்சைக்காரன் டயம் அதுதான் இருக்கு ராஜாட்டையும் அதுதான் இருக்கு அந்த ஒரே தத்துவம் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தந்த உபாதி அந்தந்த மீடியத்துல என்ன வேற வேற விதவிதமா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்ப ஈஸ்வரன் ஒரே ஒரு ஆள் ஜீவன் ஜீவன் அப்படின்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை பொய்யானவன் நம்மகிட்ட இருக்கிற அபிமானம் இருக்கு பாத்தீங்களா இது பொய்யான அபிமானம் நான் பரமஹம்சான் தான் ஒன்னும் இல்ல பரமாம்சானந்தாவும் இல்ல ஒரு ஆளும் இல்ல இருக்கிறது யாரு இருக்காரு இந்த தேகத்துல ஒரிஜினல் பிரகாஷம் ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்காரு நான் நான் நான் எதை சொல்றனும் அந்த நான் தான் ஈஸ்வர தத்துவம் அதுதான் பிரம்ம தத்துவம் அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் எல்லாத்தோட ஹதயத்திலையும் அந்தர்யாமியா இருந்துகிட்டு நம்மள எல்லாத்தையும் நம்ம கரும பலனுக்கு மாதிரி ஆட்டி வைக்கிறார் இப்ப வந்து அடுத்த இதுக்கு வந்துடும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை பத்தி ஒரு கிளியர் கொடுத்தாச்சு ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா எல்லா ஜீவராசிலயும் பிரத்யேக ஆத்மாவா என்ன அர்த்தம் நான் நான் நான் சொல்றவரா இருக்கார் அப்ப என்ன பண்ணனும் என்னோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன தெரியுங்களா என்னோட ஒரிஜினல் ஃபார்ம் ஈஸ்வரன் தான் என்னுடைய ஒரிஜினல் ஈஸ்வரன் எப்படி இருக்கார் என்னுடைய ஒரிஜினல் சொரூபமா இருக்கார் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு கீதால வந்து பதிமூணாவது சாப்டர்ல இரண்டாவது ஸ்லோகம் வந்து ரொம்ப அருமையான ஸ்லோகம் அந்த ஈஸ்வரன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னும் போது இந்த தேகம் இருக்கு பார்த்தீங்களா இந்த தேகத்துக்கு பேரு க்ஷேத்திரம்னு பேரு ஒரு புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டணம் இது இந்த தேகம் ஒம்பது வாசல் உள்ள ஒரு புரி காஞ்சிபுரி அயோத்தியாபுரி மாதிரி ஒவ்வொருத்தரோட தேகமும் ஒரு புரி இந்த புரிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் க்ஷேத்திரம்னு பேர் ஒரு கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார் பரமாத்மா என்னவா இருக்காருன்னா க்ஷேத்ரஜனாக இருக்கின்றார் சொல்ற கிருஷ்ண சொல்றாரு நான் எல்லா க்ஷேத்திரங்கள்லயும் நான் எப்படி இருக்க க்ஷேத்ரா இருக்க என்ன அர்த்தம் க்ஷேத்திரத்தை அறிபவனாக இருக்க அப்ப இந்த தேகத்துல இருந்துகிட்டு அரிபவனா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் அரிபவனா இருக்கார் அரிபவனா சாட்சியா இருக்கார் நான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் அடுத்து நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹரிதுவார்ல போய் கங்கா ஸ்நானம் பண்ற மாதிரி ஒரு ஒரு சொப்பனம் பார்த்தேன் நேத்து நைட்டு டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆனந்தமா தூங்கி போனேன் இந்த மூணு அவஸ்தைகள்லயும் நேத்து நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டது பரமஹம்சானந்தான்ற ஒரு கேரக்டர் நேற்று சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வார் போய் அங்க கங்கா ஸ்நானம் பண்ணது வேற ஒரு கேரக்டர் வேற ஒரு தேகம் ஜாகிரதத்துல இருந்த தேகம் சொப்பனத்துல இல்லை அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் நான் போறேன் டீப் ஸ்லீப்ல பார்த்தேன் அப்படின்னா அங்க தேகம் எதுவுமே இல்லை ஜெகத்தும் இல்லை ஜகத்தும் இல்லை எந்த கேரக்டரும் இல்லை அந்த இடத்துல எப்படி தூங்குன ஆனந்தமா தூங்குன இப்ப தெரியுது என்ன கேக்குறனா இந்த மூணுத்தையும் அறிந்தவன் யார் நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் யார் சாப்பிட்டா நான்தாஞ்சி சாப்பிட்டேன் நேற்று சொப்பனம் பார்த்தது யாரு நான்தாஞ்சி பார்த்தேன் நேற்று நல்லா ஆனந்தமா தூங்குனது யாரு நான்தாஞ்சி தூங்குன அந்த நானுக்கு வந்து அப்ப நான் கேட்குறேன் இந்த மூணு அவஸ்தையிலயும் மூணு விஷயம் இருக்கேங்க இந்த மூணுத்திலையும் ஜாகிரதத்துல ஒரு கேரக்டர் சொப்பனத்துல ஒரு கேரக்டர் தூக்கத்துல எந்த கேரக்டரும் இல்லை ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மூணுத்துல நீங்க யாரு நந்தாஞ்சி நான்தானா அப்ப நானுக்கு ஃபார்ம் இருக்கா அப்படின்னா எப்படிப்பட்டதுன்னா வெறும் அறிவா இருக்கிறது மூணு அவஸ்தைகளையும் இருக்க அப்படின்னும் போது பரமாத்மா சொல்றாரு கிருஷ்ண சொல்றாரு நான் இந்த தேகத்தை அறிபவனா இருக்க ஐயோ கேள்வி வருது அப்ப நான் இருக்கனால ஈஸ்வரன் இருக்காரா இந்த தேகத்துல இருந்து அறிபவரா பரமாத்மா இருக்காரு அப்படின்னா அப்ப நான் என்னப்பா நீதான்ப்பா பரமாத்மா நீதாப்பா ஈஸ்வரன் நீதா ஈஸ்வரனா இருக்க அறிபவனா நீ இருந்த அப்படின்னா ஈஸ்வரன் அறியப்படும் வஸ்துவோட திருஷ்யத்தோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஜீவன் தேகத்தோட நான் பரமஹம்சான் தான் சொன்ன அப்படின்னா நான் ஜீவன் ஆயிட்டேன் நான் இந்த தேகத்தை பார்க்கிற சாட்சியா இருந்த அப்படின்னா தேகத்தை விட்டுட்டா அந்த ஜவாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சாட்சி அவன்தான் பிரம்ம தத்துவம் இப்ப எதை தியாகம் பண்ணணும் சாமி கேள்வி வருது எதை தியாகம் பண்ணணும் இந்த நான் நான் இந்த பொய்யா இந்த தேகத்தை நான் நானும் பிடிச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தேகாபிமானத்தை தியாகம் பண்ணனீங்கன்னா நான் சாட்சி அப்படின்னு பாருங்க இந்த தேகத்தை நான் பாக்குறேன் இந்த பிரம்மம்சானந்தா பேசிட்டு இருக்கான் பாருங்க பெரிய நான் சென்சிவன் சதா பேசிக்கிட்டே இருக்கான் இந்த பேசிக்கிட்டு இருக்கிறவனை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கையை தூக்குறான் காலை தூக்குறான் பேசறான் சிந்திக்கிறான் எதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் பண்ற எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மூணு அவஸ்தையிலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்லா தேகத்திலயும் நானா இருக்க நான் சர்வ வியாபகமா இருக்கேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தை உடையவன் இல்லை தேகம் இல்லாதவன் எல்லா அவஸ்தையிலயும் ஏக்கரூபத்தில் இருக்கிறவன் நான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அந்த சுரூப்பம் வாஸ்தவத்தில் என்னோட சொரூபம் இது ஈஸ்வரன் தான் என்னுடைய சுரூபம் ஈஸ்வரனும் நானும் வேற வேற இல்லை அப்படின்ற ஞானத்தினால்தாங்க ஈஸ்வர ஞானம் ஈஸ்வர ஞானம் என்னது ஈஸ்வரன் என்னவா இருக்கார் நானா இருக்கார் அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன கிடைச்சிருக்கு இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு ஈஸ்வரன் எங்கையோ இல்லை ஈஸ்வரன் எல்லாத்தோட ஹயத்திலையும் இருக்கார் இத பத்தி நிறைய நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தடுத்த உப்பநிஷத்துல ரொம்ப விசாரம் பண்ண போறோம் ஒவ்வொரு அம்சத்தையும் யார் யாருக்கு என்னென்ன டவுட் எல்லாம் வருமோ எப்படி ஈஸ்வரன் உள்ள இருக்கார் எப்படி ஈஸ்வரன் சர்வ வியாப்தியா இருக்கார் அப்ப ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லையா அப்படின்னு நிறைய டவுட் வரும் இந்த டவுட் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நிறைய உப உபனிஷதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வே வேலையா பண்ணிட்டு இருக்கு ஃபுல் டைம் ஒர்க் என்னன்னா உபனிஷதத்துக்கு இந்த ஈஸ்வரம் தான் சர்வ வியாபி அப்படின்னு நம்ம டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நம்மளை அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனநம் பண்ணி நல்லா சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி ஈஸ்வரந்தான் நான் நான் ஈஸ்வர தத்துவமாக தான் இருக்கேன் நான்றது ஈஸ்வரனுக்கு அந்நியமானது இல்லை எல்லா தேகத்திலையும் ஒரே நான் தான் ஒரே ஈஸ்வரன் தான் அப்படின்னு அறிஞ்சி என்ன பண்ண அதை பாவிக்கிறது எதை பார்க்கும் போதும் நாம ரூபத்தை பார்த்து மயங்கிறது இல்லை சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர்லாம் இருந்தாங்க பூர்வாசிரமத்துல என்ன ஏமாத்திருக்காங்க எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எலிப்பூன மாதிரி இருந்திருக்கேன் சின்ன வயசுல இவங்க என்ன பண்ணுவாங்க காலையில சப்பாத்தி பண்ணி எனக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அடுத்து ஈவினிங் வரும்போது அந்த சப்பாத்திய என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நான் வந்தோன்னு எதையாவது சாப்பிடணும்னு கேட்டோடனே அந்த சப்பாத்திய வந்து கத்தியில வந்து என்ன முக்கோணம் முக்கோணமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸா போட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச விட்டு சர்க்கரையை போட்டு விட்டு மேல அதை என் கையில கொடுத்தோன்னு நான் முட்டாள்தரமா இது வேற ஐட்டம் பிள்ளை இருக்கு புதுசா பண்ணி கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க அப்படின்னு நான் என்ன பண்ண சாப்பிட்டுட்டு ஆனந்தமா இருந்திருக்கு வருஷ கணக்கா அப்படி பண்ணிருக்கோம் ஒரே மாவை வந்து பாத்தீங்கன்னா காலையில தோசையை ஊத்திட்டு ஈவினிங்ல வந்து மேல வந்து வெங்காயத்தை கேரட்டை வந்து பாத்தீங்கன்னா மேல தூவிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டோம் கேரட் ஊத்தாப்போம் அம்மா ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாவு தான் ஒரே மாவுதான் அதே மாவைதான் மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்கலையா எனக்கு பணியாரம் வேணும் அப்படின்னா இட்லி மாவு வேற பனியார மாவு வேற எல்லாம் மாவு வேற அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பனியார குழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவை எடுத்து ஊத்தி மேல சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அம்மா இன்னைக்கு பணியாரம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதே காலையில ஃபிளாட்டா இருந்த தோசை ஈவினிங்ல என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா உருண்டையா குண்டா ஆகிப்போச்சு நாம வந்து பாத்தீங்கன்னா மாறிப்போச்சு அப்ப நாம மாறி போனோம்னு சின்ன வயசு இல்லை தெரியவே தெரியா இப்ப தெரியுது புரியுது ஐயோயோ என்னோட அக்காவும் என்னோட அம்மாவும் என்ன ஏமாத்தி ஏமாத்திருக்காங்க நம்மள நம்மளை யார் ஏமாத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயா அம்மா இருக்காங்க பாருங்க மாயா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை மாயா எல்லாத்தையும் மோகத்தை உண்டு பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மயங்கி போயிட்டோம் தோசை ஊத்தாப்பம் இடியாப்பம் எல்லாம் வந்து ஒரே மாவு தான் நமக்கு தெரியாம என்ன பண்ணிட்டோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பல எல்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் இங்க இருக்கிறதெல்லாம் ஒரே தத்துவம் வெறும் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸுக்கு அண்ணியமா வேற எதுவுமே இல்லை தேகத்துக்குள்ளார வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா டிஃப்ரெண்டா தெரியுது சந்திரன் வந்து எப்பவுமே சுத்தம் அந்த சந்திரனோட ரிஃப்ளக்ஷன் என்ன ஆகுது சாக்கடையில் இருக்கு ஒரு டிச் வாட்டர்ல இருக்கும் போது என்ன ஆகுது அழுக்கா கருப்பா இருக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா கங்கால படும் பவித்திரமா தெரியுது டிரான்ஸ்பரண்டா இருக்கு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாத்திரத்தில் இருக்கும் சின்னதா தெரியுது பிரதிபிம்பம் பெரிய பாத்திரத்துல வைக்கும்போது பெருசா தெரியுது நல்ல சலனமா இருக்கிற ஜலத்துல படும்போது அந்த சந்திரனும் சலிச்சுக்கிட்டே இருக்கு ஆடிக்கிட்டே இருக்கு அப்ப எந்த பாத்திரம் எப்படி இருக்கோ அந்த ரிஃப்ளக்ஷன் அந்த விதமா கிரியேட் ஆகுதானா அது இல்லை வாஸ்தவத்துல என்னது சந்திரன் ஆடாம அசையாம ஏக்க ரூபத்துல இருக்கு இதே மாதிரி இந்த ஈஸ்வர தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த தேகத்துல இருக்கும் இந்த மனசு ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் அசைகிற மாதிரி தெரியுது இந்த தேகம் ஆடும்போது நான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி தெரியுது அப்ப என்ன ஆயிடுதுன்னா தேகாபிமானம் தான் இங்க பிரதானம் முக்கியம் இததான் தியாகம் பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் தியாகம் பண்ணணும் அப்ப தேகாபிமானத்தை தியாகம் பண்ணணும் ஆச்சாரியார் இன்னைக்கு என்ன பண்றாரு இன்னைக்கு ஆரம்பிக்கிறார் ஈஸ்வரனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்யாசி நிதித்தியாசனத்தை இருக்கிறவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னா பாவிக்கட்டும் ஈஸ்வர ஆத்ம பாவனை அப்படின்னு சொல்றேன் ஈஸ்வராத்ம பாவனை ஈஸ்வராத்ம பாவனை நான் பார்க்கிற எல்லா ஜீவர்களும் ஈஸ்வரனே ஆத்மாவே பிரம்மம்தான் ஈஸ்வரம் தான் எல்லா தேகத்திலையும் இருக்கேன் ஸ்திரீ பேதம் இல்லை பக்ஷி பேதம் இல்லை மிருக பேதம் இல்ல எந்த பேதங்களும் இல்லை எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன் நான் தான் வேற ஃபார்ம்ல இருக்கேன் இது நான் ஏற்கனவே இதெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்திருந்தேன் தோசை வேற ஊத்தாப்பம் வேற நெய்ரோஸ்ட் வேற மசால் தோசை வேற அப்படின்னு எல்லாத்தையும் தப்பு தப்பா வேற வேறையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்து சொல்ல போறேன் இது எல்லாம் மாவுதான் அப்படின்னு நான் பாவிச்சேன் அப்படின்னா அதுக்கு பேரு மாவுன்ற கான்செப்ட்ல அந்த எல்லா நாம ரூபத்தையும் கவர் பண்றது இது எல்லாம் மண்ணு தான் அப்படின்னு பாக்குறது மூலமா சட்டி பானைன்றது ஒண்ணு தனியா இல்லை அப்படின்னு சட்டி பானை அப்படின்றது எல்லா பதார்த்தங்களையும் கவர் பண்றது மொத்த ஒரு ஜுவல்லர் ஷாப்ல போற ஜாய் அழுகாசுல போனீங்க அப்படின்னா அந்த ஜாய் அழுக்காசுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோகேஷ் வச்சிருக்கான் எவ்வளோ விதவிதமான ஆபரணங்கள் ஒரு சின்ன மூக்குத்தில இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஆரங்கள்லாம் இருக்கு நல்லா வந்து அரை கிலோ தங்கத்தில் பண்ண ஆபரணங்கள்லாம் இருக்கு நான் சொல்றேன் இது எல்லாம் தங்கம் தான் உண்மைதான அப்ப தங்கம்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரே ஏக்க ஞானம் ஆயிடுது அப்போ நீ தங்கத்தினால ஆபரணங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் தங்கம்னு நீங்க பாவிக்கிறது தான் எல்லா நாம ரூபங்களையும் பண்ற மாதிரி அப்போ இந்த லோக்கத்துல இருக்கிறது எந்த நாம ரூபமும் இல்ல இண்டிவிஜுவல் இல்ல இது எல்லாம் கான்சியஸ்னஸா இருக்கு அந்த கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் ஈஸ்வரன் அந்த இது எல்லாம் ஈஸ்வரனா இருக்கு இது எல்லாம் ஆத்மாவா இருக்குன்னு பாக்குறதுதான் அப்படின்னு பேருச்சனா கவர் பண்றது ஆச்சாரியார் கேள்வி கேக்கிறார் ஆச்சாதனும் இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிம் ஆச்சாதனியம் எதப்பா எதப்பா நீ பண்ணணும் அப்படின்னா மந்திர பதத்த சொல்றார் இதம் சர்வம் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் கவர் பண்ணு எல்லாத்தையும் பிரம்மமா பாரு கான்சியஸ்னஸ் கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை எல்லாம் கான்சியஸ்னஸ் தான் எல்லா ஆத்மா தான் எல்லா ஈஸ்வரம் தான் அப்படின்னு எற்கிஞ்ச அப்படின்னு நடத்த இதம் சர்வம்னா இது எல்லாத்தையும் ஜீவ இந்த லோகத்துல எதெல்லாம் இருக்கோ சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்ஸா பாரு எற்கிஞ்ச அப்படின்னா என்ன சொல்றாரு எத்கிஞ்சத்து எதெல்லாம் இருக்குமோ ஒரு எம்எம் கூட எதெல்லாம் இருக்குமோ கிரியேஷன்ல எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் ஜகத்யாம் அடுத்த வார்த்தை இருக்கு ஜெகத்யாம் முதல் ஜெகத்யாம் ஜெகத்துன்னு ரெண்டு சப்தம் இருக்கு ஜெகத்யாம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருத்திவியில பிருத்திவ்யாம் இந்த பூமியில இந்த பூமியில என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தத்தையும் ஸ்தூலமா இருக்கிற பிரபஞ்சம் மொத்தத்தையும் எடுத்துங்க இந்த பூமியில ஜெகத்துல ரெண்டாவது ஜத்துக்கு என்னம் தவம் இந்த ஜத்துல வந்து எதெல்லாம் இருக்கோ ஜகத்துல எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேரு ஜெகத்துன்னு பேரு இந்த பிருத்தியில எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பேரு ஜகத்து ஜெகத்தின் இது ஜகத்து வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போறது எதுவோ அது ஜகத்து இது இந்த தேகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல டேட் ஆஃப் பர்த் வந்தோனே அம்மா வயிற்றுல இருந்து வந்தோன்ன பிறந்துச்சு கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் அப்ப இந்த தேகம் என்னது ஜெகத்து இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் முன்னாடி இல்லாம இருந்துச்சு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய காலத்துல வந்துச்சு அதுக்கப்புறம் போயிடும் அப்ப இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா வந்து போகக்கூடியது ஜாயத்தே கச்சதி ஜாயத்தை நான் கச்சத்தினா போறது வந்து போறதா எதெல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஜகத்து அது எல்லாத்தையும் வந்து போறதா இருக்கிற எல்லாத்தையும் என்ன வந்து போறதுனால இந்த மொத்த லோக்கமும் வந்து போறது இந்த ஜகத்துல இருக்கிற சர்வமும் உற்பத்தி ஆகுது கொஞ்ச நாள் இருக்கு நஷ்டமாயிடுது அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் சுவேன ஆத்மனா சொந்த ஆத்மாவினால் சொந்த ஆத்மன்த்த நான் நான் சொல்றேன்ல இந்த நான் எப்படிப்பட்ட நான் ஈசேன அந்த நானு தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் நானா இருக்கார் அந்த ஈஸ்வரனா இருக்கிற பிரத்யேகாத்ம தையா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன்னு யாரு ஈஸ்வரன் தான் நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஈஸ்வரனை தான் அந்த நான் எக்ஸ்க்ளூசிவ் அர்த்தம் பிரத்யேக ஆத்மதையா இது எல்லாமா இருக்கேன் அகம் ஏவ இதை பாருங்க நான் தான் இது எல்லாமா இருக்க நான் நான் சொல்றேன் நான் யாரு ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்னவா இருக்கார் வெறும் சச்சிதானந்தமா இருக்கார் வெறும் கான்சியஸ்னஸ் ஆக அந்த நானா இந்த தேகத்துல எந்த நான் இருக்கோ இந்த நான் அகம் ஏவ நான் அகம் ஏவன் அர்த்தம் நான் தான் சர்வம் இது எல்லா நான் தான் கண்ணியமா ஒண்ணும் சட்டி பானை எல்லாம் என்னது மண்ணுதான் கம்மல் மூக்குத்தி பிரேஸ்லெட்டு ஒட்டியானம் ஆரம் நெக்லஸ் எல்லாம் என்னது செயின் எல்லாம் என்னது தங்கம் அதே மாதிரி இது எல்லாம் என்ன அப்படின்னா நான் தான் இது எல்லாமா ஆபாசிக்கிற தெரியற தெரியற வாஸ்தவத்தை எனக்கு கண்ணியமா இந்த லோக்கத்துல ஒண்ணும் இல்லை அகம் ஏவ நான் தான் இது எல்லாமா இருக்க அப்படினு பரமார்த்த சத்திய ரூபேன இதா வாஸ்தவம் பரமார்த்த சத்தியம் அப்சொல்யூட் ட்ரூத் எது அப்படினா சட்டிப்பான அப்சொல்யூட் ட்ரூத் இல்ல மண்ணு தான் ஆபரணங்கள் வந்து அப்சொல்யூட் இல்ல தங்கம் தான் அப்சொல்யூட் அதே மாதிரி இந்த நாமரூப்ப ஜெகத் வந்து அப்சொல்யூட் இல்ல நான் தான் அப்சொல்யூட் மூணு காலத்திலயும் நான் இருக்கேன் நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் நேத்து லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்தேன் சொப்பனத்துல இருந்த கேரக்டரையும் பார்த்தேன் சொப்பனத்துல எல்லா பிரபஞ்சத்தையும் பார்த்தேன் தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாதி தூங்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தேன் ஒண்ணும் இல்லைன்னு பார்த்தேன் இந்த நான் மூணு காலத்திலையும் இருந்தது நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது இல்லை இந்த ஜகத்து வந்து போகுது ஜகத்து இது சொப்பன ஜகத்து வந்து போகுது தூக்கமும் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பும் வந்து போகுது ஆனா வந்து நான் வர்றதும் இல்ல போறதும் இல்லீங்கன்னா நானுக்கு மேல மண்ணுக்கு மேல வந்து சட்டிப்பானன்ற நாமரூப்பம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நானுக்கு மேல இந்த துவைத்த ஜெகத் இந்த தேகம் இந்த ஜகத்துல வந்துச்சு ஜாகிரத அவஸ்தையில அதுக்கப்புறம் சொப்பட வசதியில வேற ஒண்ணு ஆச்சு அப்புறம் டீப் ஸ்லீப்ல இல்லாம போச்சு அப்ப யார் தொடர்ந்து ஒரே ஃபார்ம்ல இருக்கானா நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன் மூணுத்தையும் மூணு காலத்தையும் அறிபவனா இருக்க அப்ப நான் தான் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு மாதிரி தங்கம் மாதிரி எல்லாமா இருக்க அப்ப நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமா இருக்கேன் அப்படின்னு அப்சல்யூட்டா இருக்கிற என்ன என்ன பண்ணணும் அன்று தமிதம் சர்வம் அப்ப நான் என்ன சொல்றேன் நானு அறியணும் என்ன பண்ணனும் அவுட் ஆஃப் போக்கஸ் எதை பண்ணணும் இந்த நாமரூப்பம் எல்லாமே பொய்யானது சட்டிப்பான எல்லாம் பொய்யானது வேக்கப்பாகிற வரைக்கும் இந்த தேகம் இல்லை வேக்கப்பானதுக்கு பிறகுதான் இந்த தேகம் சட்டிப்பான மாதிரி உண்டாச்சு டீப் சிலிப் போகும் இந்த தேகம் இல்லாம போகுது அப்ப இது இது என்னாச்சுன்னா நடுவுல வந்து போறது இந்த தேகம் இந்த ஜெகத்து இது சத்தியம் இல்லை இது எல்லாம் பொய்யானது அப்படின்னு இதம் இது எல்லாம் பொய்யானது இதம் சர்வம் சராச்சரம் அன்றுதம் இந்த சராச்சரம்னு நம்ம பாக்கிறோமே சரம் அச்சரம்னா என்னது அசைவது அசையாதது இந்த லோக்கத்துல வந்து சரம் அப்படின்னா அசையறது மூவாயிட்டே இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் இருக்கும் இம்மூவபுலா ஜடம்னு நம்ம சொல்றோமே இந்த லோக்கத்துல நிறைய பருவத்தம் ஜடம்னு நம்ம சொல்றோம் மழை வந்து அசையாம இருக்கு பிருத்திவி அசையாம இருக்கு நிறைய தத்துவங்கள் இங்க அசையாம ஜட வஸ்துக்களா வெறும் நாம ரூபம் வெறும் மட்டும் சத்தியம் ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா பில்ம் வந்து போயிட்டே இருக்கும் சலன சித்திரம் வந்து போயிட்டே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் இயக்க ரூபத்துல அப்படியே இருக்கு அதே மாதிரி நான் சதா நான் நானா இருக்கேன் நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஜீவ ஜகத்து வந்து வந்து போயிட்டே இருக்கு அந்த நான்தா தான் ஈஸ்வரன் அதுதான் அப்சல்யூட் அப்படின்னு ஆச்சாதனியம் அப்ப எல்லாத்தையும் எப்படி பாக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிரம்ம திருஷ்டியில பாக்க எத்தனை எத்தனை மனோயாத்தி பிரம்மன தரிசனம் எங்கெல்லாம் எதை எதெல்லாம் சிந்தனை மனசு எல்லாம் பிரம்மம் பிரம் பிரம் பா பாக்கிறது இந்த பாக்கிறதுக்குதான் அந்த நாமரூப்பங்களை கவர் பண்றதுன்னு அர்த்தம் மூடுறதுன்னு அர்த்தம் பிரம்ம பாவனையினால பாவிக்கிறதுக்கு பேர் ஆச்சாதனம் அப்படின்னு பேர் டு கவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சதா சர்வத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது எப்படி பாவிக்கிறது ஸ்வேன பரமாத்மனா தன்னுடைய பரமாத்ம ரூபத்தில் தேக ரூபத்தில் இல்லை பரமாம்சானந்தா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத்தாவோ இல்லை வந்து மோகன சுந்தரியாவோ ஆக முடியாது தேகம் வந்து எப்படி ஆக முடியும் ஒவ்வொருத்தோடையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா தேகத்தோட யோசிச்சு பாருங்க ஆனால் பைத்திய வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆக முடியாது ஈஸ்வரனோட தேகம் வேற ஒவ்வொரு ஜீவர்களோட தேகம் வேற சட்டி பானை இல்லை பானை சட்டி இல்லை பிரேஸ்லெட் வந்து ஆரம் இல்ல ஆரம் வந்து பிரேஸ்லெட் இல்ல பிரேஸ்லெட் ஒட்டியானம் இல்ல எல்லாம் தனித்தனி அப்ப நாம ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் சித்திக்கவே சித்திக்காது நாமரூபம் பொய்யானது நாம ரூபம்ன்றது ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்ப வாஸ்தவத்துல இருக்கிறது எதுனா மூலத்தம் மட்டும்தான் இருக்கு மூலத்தம் எது அப்படின்னா நான் நான் இருக்கு இந்த நான் அப்படின்றது தான் சர்வத்திலேயும் இருக்கிறது மாறாம இருக்கிறது நானா தான் இது எல்லாமா இருக்க நான் அந்த பரமாத்மாவா தான் இருக்கேன்னு பாவனையினால இந்த ஜகத்தை எல்லாத்தையும் பிரம்ம ரூபமா பார்க்கறதுக்கு பேர் தான் ஆச்சாதனம் அப்படின்னு பேர் இதோட இந்த மந்திரம் இந்த பாஷியத்தோட இது முடியுது எப்படி பண்ணணும் ஆச்சாதனம் அப்படின்னா நாளைக்கு கிளாஸ்ல ஆச்சாரியார் அதை சொல்ல நாளைக்கு நம்ம ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமாதாயய பூர்ணமேவிஷாஹரி ஓம்ீருபோ நமஹோ